போட்டி தளபடி என்ன யாரையும் மாதரோதி மலரே பிணியன காஞ்சிமாநகர்ல எது பிணி இருக்கும் இந்த பெண்கள் கூந்தல் இருக்கிற மலர் பாருங்க அதுதான் ஒன்னு கட்டி பிணிச்சு வேற பிணியே தெரியாது ஒரு என்ன காதல்லை தெரு கவர்த்த வழிகள் அதாவது எந்த பக்கம் எங்க போறது தெரியலப்பா வீதிகள் இந்த கவலை இருக்க மற்றபடி மக்கள் இருக்க மனக்கவலை மாற்றல் அரியாதான் தால் சேர்ந்தவர்கள் இப்படியாக இருக்குமாம் காஞ்சி மாநகரம் இந்த புறம் புறம் கூறுதல் இருக்கிற கொடிகள் மரத்து அப்படியே புறம் சொல்லணும் அவங்க மற்றபடி ஒட்ட இல்லாத போது இருக்கும் போதெல்லாம் சொல்றது திருவள்ளுவர் கடுமையான ஆக்கம் நிற ஒரு கயிறு எடுத்துக்கடா கயிறு எடுத்துக்கிடா இல்ல நான் எடுத்து கட்டுமாடா சிவசி புறங்கூறி பொய்த்து உயிர் வாடுதலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் திற இன்னைக்கு நல்லதுடா போக வைக்கிட்ட அவ்வளவு கடினப்படும் அந்த மாதிரி புறம் கூறுதலே இல்லையா இனி இப்படி ஒரு ரெண்டு மூணு பாட்டு நான் விட்டுறேன் விட்டுட்டுதான் மேல போகணும் காரணம் என்னவென்றால் நம்ம இன்று நிறைவு பண்ணணுங்கிறதுக்காக அதுவா புறங்கடந்தவர் காஞ்சிபுரம் புகழ் பரம்பு நீல் புனம் பதினான்கினம் பரம்பில் போக வனப்பின் வளமலாம் நிரம்பு கொள்காலம் என்ன நிறைந்தது அப்படின்னாரு அப்ப காஞ்சிபுரம் எப்படிப்பட்டதுனாரு எல்லாம் இங்க இருக்க முன்னார் இங்கு இல்லாது எங்கும் இல்லை அப்படிப்பட்டதுப்பா இங்க அப்படின்றதுன்னா இப்படிப்பட்ட ஊர்ல தான் அப்புறம் தான் கேட்டாங்க ஐயா நம்ம இது வரைக்கும் என்னத்தை காஞ்சி நகர் வளம் இப்ப நம்ம அறுபத்தி மூன்று அடிவரில் எந்த அடியவர் படிக்கிறோம்னர் இப்பதான் ஞாபகம் வந்தது ஓ திருக்குறிப்பு தோன்றும் இப்பதான் திருக்குறிப்பு தொண்டரை நமக்கு அவ்வகைய திருநகரம் அதன்கண் ஓர் மருங்குறைவார் அந்த ஊர்ல ஒரு பக்கத்துல வசிப்பாராம் இவ்வூலகில் பிறப்பினால் ஏகாளி குலத்துள்ளார் இவர் என்ன ஏகாளி குளம் அந்த ஏகாளி குளம்னா நாம போடுறமே ஆடையை துவைத்துக் கொடுக்கிற மரம் ஆடையை துவைத்துக் கொடுக்கிற மரம் அந்த மரவில தோண்டி செவிய அன்புடைமை அன்புடை மனத்தல் ஆனா அது அப்படி எப்படின்னு கேட்டார் எட்டாம் அதிகாரம் அருமையா படிச்சவர் எட்டாம் அதிகாரம் என்ன திருக்குறள் அன்புடைமை அன்புடைமை அன்பிலா எல்லாம் தமக்குறையார் அன்புடையார் எண்பும் ஏற்ப அதுனால ஒரு படி போக முடியாது அன்புடையவர் என்ன செய்வாங்க முற்றுடிது உருக்கள் கொடுப்பின் சீலத்தின் நெறிணங்கள் எத்தனை உண்டு அவை யாவும் படைத்த சீலம் அப்படிப்பட்ட சீலம் விடுவெல்லாம் மைவிரவு கண்டரடி வழி உலரானார் வேலை பிறந்த குலம் தான் செய்கிற தொழில் என்னமோ அந்த ஆடை துவைப்பதுதான் ஆனால் பெருமானுக்கும் பெருமானுடைய அடியவர்களுக்கு தான் மிகுந்த அந்த தொண்டு செய்கின்ற பாங்குடைவர் மண்ணின் மிஸ் மன முதலான மூன்றும் அன்னலார் சேவடியின் சார்பாக அனைவி இந்த மூன்றையும் என்ன பண்ண மனம் ஒன்று அப்புறம் மொழி ஒன்று உடம்பு ஒன்று இந்த மூன்றை என்ன பண்றாரு மனத்தை அப்படியே பெருமானு திருவடையில் மொழியை அப்படியே பெருமானும் தெருவில்லை உடம்பை அப்படியே பெருமானும் திருவிழ இந்த மூன்றையும் திருக்குறள் கடல் வாழ்த்து சொல்லுகிறது கடவுள் மனமொழிமைகளால் மூன்று மணங்க வேண்டும் என்பதை திருக்குறளில் அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்கு மனதால் நினைவதே ரொம்ப சொன்ன விடியால் சொல்வதே ஒரு குரல் இருள் செயர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு பொருள் செயற்போட உலகத்தில் பொருள் இல்லாத பொருள் சும்மா தூக்கி ஆலம்பாக்கிறது ஆனா உண்மையான பொருள் செயற்போல் உண்டு அது எங்க இறைவன் போடலாம் அது புரிதல் என்று சொன்னார் இன்னையே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் புரிந்தார் மாட்டுக்குது அது என்ன புகழ் புரிந்தார் புரிந்தார் நம்ம என்னென்ன தெரியாத தெரிஞ்சுக்கிறவனுக்கு புரிந்தார்னு சொல்றோம் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியாப்பா அப்படிங்கிற புரிஞ்சதுயா அப்படிங்கிறோம் அதுதான் தெரியுது ஆனா அந்த அந்த பொருளே இல்லை இறைவன் பொருள் சேர்க்க புரிந்தார் போற போக்கில் பதவியும் எழுதினர் ஒரு கால் தப்பித்தவன் இந்த தனித்து சொல்லுவது புரிதல் என்பதற்கு என்ன கேட்ட இந்த மாதிரி பொருள் ரொம்ப அருகிதான் புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல் எப்பொழுதும் அப்ப இறைவன் பொருள் சேர்ப்புகளை சொல்லணும் எப்பொழுதும் சொல்லணும் பேசும் போது எப்போது என் ராத்திரிகளா புகழ பேசணும் நீ காலையில விடிஞ்சு போச்சு தூங்குறிய இன்னும் தூங்கி பத்து நாள் தான் இருக்குது நாள் தான் இருக்கு இராப்பகலா பேசணும்னு திருவிழா சொல்லி இருக்க எப்பொழுது சொல்ல முடியிருக்காரு நீ ராத்திரி பகலா இன்னும் எழுதியோ வன்னஞ்ச பேர் போல் என் பரிசேலோர் அங்க ஒரு அருமைப்பாடு மனித ஆயிரம் கூப்பிட்டாலும் கூட ஏன் கூட கேட்க மாட்டேங்கிறா அப்படி சொன்ன உடனே அவளை போய் திட்ட திட்ட அவளுக்கு தூக்கத்தை திட்டினார் என்னாடி தூக்கம் இப்படி ஒரு தூக்கும் அப்படின்னு தூக்கத்தை வருத்தப்பட்டாங்க தவிர ஊமையோ செவிடோ அப்படிலாம் திட்டவா அப்படி எல்லாம் திட்ட திட்ட என் பரிசு இது என்னாடி தூக்கம் தூக்கும் சி அப்படின்னு தூக்குறாங்க இருக்கிற அப்ப இந்த மாதிரி மோசமானதும் இல்லை எழுத்துக்கெழுத்து அடுத்து தோன்றுமே ஐயா என்றெல்லாம் பாரு போட்டோம் ஏவே இப்படி அங்க இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்களாம் சீலத்தின் நெறிவின்றார் மைவிரவு கண்டாடி வழி தொண்டர் உடானார் அவர் மனமுதாயின மூன்றும் அன்னரார் சேவடியின் சார்பாக அனுவிப்பார் மனத்தையும் பெருமானுடைய திருவடியிலேயே தன்னுடைய சொல்லையும் பெருமான் திருவடியிலேயே தன் உடம்பையும் திருவடியிலேயே உடம்பையும் திருவடியிலே சொல்றது கோலில் பொறியில் குணமிலவே குணத்தான் தாலை வனங்காத்தலை அது உடம்பு உருட்டுவிய கட்டண வழி தொண்டர் உலரானார் மண்ணின் விசையை வந்த பின் மன அன்னலார் சேவடியின் சார்வாய் அணிவிப்பார் சரி இப்படி எல்லாம் பெருமை உடைய பெயர் என்ன பெயர் அருமை நிலை திண்மையினால் தொகையில எந்தவித அடைமு இல்லாமல் அப்படியே சில அடிவாளை பத்தி பேசுறார் ஏ தொண்டேன் ஒன்னு அடைமொழி இல்லாம இது அப்படியே தன்னந்தனிய அப்படியே சொல்லி திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியே எந்த அடைமொழி இல்லாமலும் ஊருக்கு அடைமொழி சொல்லாமலும் அப்படி சில அடிவொழிகள் சொன்னார் மரபு சில ஒரு நம்பி அப்போது என்ஜாத வாழ்த்தா என்ன இப்படிலாம் சில பேருக்கு அடைமொழி கொடுப்பார் இவருக்கு ஒண்ணும் அப்படியே இருந்ததை பட்டாங்க சொல்லியிருக்காரு உள்ளத உள்ள அதுக்கு காரணம் சொல்லித்தான் என்ன பயணம் என்ன பயணம் அது மாதிரி இந்த குறிப்புடையுங்க அடிமணி போட்டீங்கன்னு சொல்லுங்க திருக்குறிப்பு உலகியல் வழிபட்டது ஏன் வழிப்பட்டனமே அணித்தடியே அவர்கள் குறிப்பாதலின் குறிப்பு என்றார் அருள் ஒளிப்பட்டறிப்பதாக போதுமே அப்படி குறிப்பு தொண்டரனும் சிறப்பினார் ஊரளிக்கும் பெருவனார் என ஒன்னா உண்மையினார் பத்தீங்களா பின் ஏகி குலத்துள்ளார் என்றார் இப்ப பெருவன்னார் விளங்குது வன்னாராக இருந்தவர் என ஒன்னா உண்மையினார் நீர் ஒழிக்க அராய்க்க நிலா மொழில்க்கும் திருமுடியார் பேரொழிக்க உருகுமலர் ஒழிப்பர் பெருவிருப்பினுடும் அதனால் அவருக்கு யாருடைய ஆடையை துவைப்பதில் ரொம்ப விருப்பம்னு கேட்டா உலகியில் வழிபட்டவருடைய அந்த ஆடையை துவைப்பதை விட அருளியல் வழிபட்ட அடியாறு யாரையும் வேண்டி கூட கேப்பார மேல போட்டிருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குது ஐயா கோயிலுக்கு போயிட்டு வருகா இருக்குது அது ஏதோ எண்ணெய் பண்ணிட்டு அடிய்கிட்ட கொடுங்க அந்த எண்ணெயெல்லாம் போய்க்க நான் வந்து என்று தானே போய் இப்படி குறிப்பது அதனால் தேசுடைய மலர்க்க மலச்சேவடி அடி மார்க்கம் தூசுடைய தோல் மாசு கழிப்பார் தொல்லைவினை ஆசு உடைய மலமூன்றும் அனைவரும் பெரும் பிறவி மாசுதனை விட கழித்து வருள் இவர் மற்ற மற்ற ஆடையில இருக்கிற தூச போக்குவாங்க ஆன்மாவுக்கு போய் தூசு மலமூன்றும் மாய பெரிய புராணத்தில் சித்தாந்த கருத்துக்களை அப்படியே மலக்குறிப்புகள் அப்படி சிவம் இவத்தை பத்தி உயிர் இவத்தை பற்றி எல்லாம் போற போக்காதான் மூன்று மலத்தை குறிக்கிறார் அப்ப உடல்ல என்ன ஆடையில என்ன இருக்குன்னா சாதாரண தூசு தொற்றுடைய இது இருக்கு உயிர்ல என்ன இருக்குன்னா அந்த மூன்று மலம் ஆசுடைய மலம் மூன்றும் அணைய வரும் பெரும் பிறவி மாசுதனி அந்த மூன்று மலத்தினால மீண்டும் மீண்டும் பிறந்தவர்கள் அந்த பிறவி ஆகிய இருக்கே அதையே நீக்குகின்ற பெரியவரிவர் அப்படிப்பட்ட பெரியவர் பொன்னி மலர் பொறுப்பரையின் பயன் தருளும் பூங்குடிதன் அன்னிலை அந்தளக்கை எடுந்தருள் பெருவான் தன்னுடைய அடியவர்தம் தனித்தொண்டர் தம்முடைய அன் கண்டன்பிற்கு அருள் புரிவான் வந்த பாடார் மூன்று நான்கு நான்கு மாசமா இந்த தெருக்குறிப்பு தொண்டர் சொல்றார் சொல்லிட்டு இந்த தினம் தெருக்குறிப்பு தொண்டரை முடிக்குங்கிறதுக்காக அந்த அரியவர்கள இன்னொரு பெரியவர் அருந்தவர் இழுத்து அருகொடுப்பதற்காக அந்த வழியா வந்தாராம் வந்தால் சீதமலிகான திருக்குறிப்பு தொடர்பால் ஆதோராய்மலிந்து மிக அழுக்கடைந்த தந்தையுடன் மாணவ வேடம் தாங்கி மாலரியா மலரடைகள் கோதடையா மனத்தவர் முன் குறுநடைகள் சரி விட்ட வந்து எல்லா ஆடையும் என்ன அடுக்கப்பட்டதா இருக்கும் அருமையான ஆடை இருக்கும் போதுல அழுக்குன்னு வழியில் இந்த அழுக்கு வேற மாதிரி அந்த மாதிரி அழுக்கடைந்து சரி எங்க வர்ற இவர் தெருவில் வரும்போதுதான் இது வரைக்கும் கொஞ்சம் வேற வந்தார் இப்ப ரொம்ப மெதுவா வருது இந்த பெரியவர் தன்னைங்கிறதுக்காக அப்படி வர்ற வந்தால் என்ன ஆச்சு திருமேனி வெந்நீர் திகழ்ந்தொழிலும் கோலத்து கருமேகமேன அழுக்கு கந்தையுடன் எழுந்தருடி திருமேனி வெந்நீர் திறந்தொழிலும் கோலத்து கருமேகமேன அழுக்கு கந்தையுடன் எழுந்தருடி எப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த கருப்பு எல்லாம் தெரியும்னா உடம்பே மற்ற வெளுப்பு நிறைய இருந்தா தான் வெளுப்பு சிவப்பு இருந்து கருப்பு தெரிஞ்சுன்னா பட்டுன்னு தெரியும் சட்டம் முழுதும் வெள்ள சட்டம் போட்டிருக்கீங்க ஒரு பேனா அவனால ஒரு இங்கு பட்டு போச்சு வச்சுங்க பாக்குறங்கனி இந்த இது வரைக்கும் தெரியாது அது என்ன இங்க படிக்கப்பட்டிருக்கிற மறந்துட்டு வச்சுட்டா மறந்துட்டு பேனாவே எப்படி போறேன் இதுதான் படம் ஏய்யா இதுல இருந்து இது வரைக்கும் வெள்ளை இருக்காது பண்ணலையா படவாது படவாது இந்த ஒரூண்டு இருக்க அதனாலதான் பெருமானு கூட எல்லாரும் கழுத்த ஏன்னு சொன்னாருனாரு எல்லா சிவப்பு இங்க மட்டும்தான் தரும் அதனால பண்ணுவேன் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் சம்மதிக்க பேச்சே இல்லை ஏன் தலையில இருந்து கால் வரைக்குமே கருப்பு ாம் வந்த ஆளுமையா திருநீரணி இந்த கோலம் சிவப்பான திருவேணி அந்த திருநேணி தான் வந்தான் நேற்று கூட பேசும் போது வேலூர்ல திருச்சதாங்க சிவன் திரள் தோல் மேல் நீரு கண்டனையாயினும் நெக்கிலை கட்டிட்டு மாரடிக்க வேண்டிய பெருமான் அந்த குருந்த மரத்தில் வந்த போது உட்கார்ந்து இருந்தார் பார்த்தேன் எங்கண்ணும் நீயும் பார்த்தீங்கள அப்படி உட்கார்ந்துருக்கும் போதுலப்பா சிவன் திரள் தோல் மேல் நீரு கண்டது கண்டனையாயினும் அதுல ரொம்ப அருமையா அணிந்தாராம் தண்ணீர்ல குழைச்சிட்டு தண்ணீர் பழிச்சு மறந்தே போனா உடம்பே கட்டுப்படலாம் நீர் நின்றது கண்டனை என குருநாதன வந்ததுனால அப்படி திருநீர் எல்லாம் அணிந்து வந்திருக்கிறார் அந்த திருக்கோள் அவர் உள்ளத அப்படியே தாக்கிருக்கு அதனால் இப்படி எல்லாம் எனவே இப்ப இவர் அந்த நீசிக்கொண்டு வந்த பெரியவர்கள் உடனே இவர் சொன்னார் இவர் பார்த்துட்டார் நம்ம திருநிலை திருக்குறிப்பு தோன்ற எய்தும் அவர் குறிப்பறிந்தே என் மொழிகள் பல முடிந்து செய்தவத்தீர் என்று கைதொடுது உலகியல் இப்படி இன்முகம் அவர் நின்று அந்த ஆடையை வாங்க இப்படி எல்லாம் இனிமையாற்ற பேசி என்ன செய்தார் திருமே நீ இழைத்திருந்ததன் நீங்க யாரும் பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் இழப்பா இருக்கு அப்பதான் நல்லது என்ன கொஞ்சம் ஊதினீங்கன்னு பார்த்தா அன்னையில இருந்து அதுக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நல்ல அப்படி இருந்தா கூட என்ன பண்ணணும்னு கேட்டா கொஞ்சம் இழப்பா மாதிரி அப்படி சொல்லுங்க திருக்குறிப்பு இதெல்லாம் அதில் திருக்குறிப்பு என்ன சரிங்கன்னு கேட்டதா அவங்களுக்கு பேசுகிற என்ன கொஞ்சம் உடம்புக்கு வச்சுங்க அன்னைக்கு பார்த்து கண்ணு போட்டா அன்னையில இருந்து உறுப்புடலையா அப்படின் அதனால இனி சொல்லுவோம் இதையாவது கற்றுக்கோ அநேகமா அறுபத்தி மூன்று அனைவர்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பு வந்ததுதான் இழைத்திருந்தும் ஏன்னா இவ ஏற்காது கிடையாது ஆனால் அவளை பருத்தி பார்த்திருந்தாலும் கேட்கலாம் இப்படி இப்படி என்ன தரப்பு என்று கையோடு என்ன தந்தும் கழுயன ஒரு அரை மணி நேரம் கண்டறந்த மதவரோட அருள் செய்வ இதை அடேறி எடுக்கவும் அதை தாண்டி கொண்ட குக்கோடை விடமாட்ட எனக்கு ஆதி மந்தம் அந்த கொஞ்ச நேரம் கூட கூட்டிட்டு இருக்கேன் வரும் கதை இது ஒளித்து வடிது என்றேல் இந்த உடற்கு இடத்து ஈடு கொடுத்தா தோஜா எனக்கு கொடுக்கறேன் இப்படி சொல்லூட அவர் அது நான் தரேன்னு சொன்ன இப்ப எதற்காக இப்படி சொன்னார் அவர் உள்ளம் அறிதற்கு தாரிவதற்கு அவர் உள்ளம் தெரிதற்கு நம்ம போன்றவங்க நம்ம நம்ம கதை அவ்வளவுதான் ஆனால் அவர் அந்த மாதிரி சொன்னதற்கு கூட மீண்டும் செய்கிறார்னா அப்ப தெருக்குறிப்பு தொண்டர் பெருமை என்ன தெரியா அதனால் அது இவரின் சொல்றார் குறித்த பொழுதே ஒழித்து கொடுப்பதற்கு கொடுபோந்து வேறு இடத்த வேறு வெறி தட நீர் துறையின்கன் மா சென்று மிக பொழிக்கு பிரித்தொழிக்க புகுமளவில் பெரும்பகல் போய் பின்பகல் மறிக்கிறத்தார் திருவருளால் மழை எழுந்து பொழிந்ததால் பார்த்தார் பெரிய ஒரு பெரியவருடைய ஆடை துவைக்க கடுதேன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி போனார் போன ஒண்ணாவது அதுல இதெல்லாம் ஒரு மண் அந்த காலத்துல உண்டு ஒரு போட்டு கொஞ்சம் புழுக்கணாத அழுக்க அழுக்கோடு ஏத்தி பிரிப்பாங்க அப்படிப்பாங்க அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல இல்லைங்களா போது ஒரு மணி போட்டு நேரம் எடுக்கிறது மழையும் சம்பந்தி மாசினார் பட்டப்பகல் வட்டத்திவாக பக்தர்கத்தை கடவி புயல் மெச்ச புயல் மெச்சத்தகு புயல் பட்சத்தோடு ரச்சி தருவதுமா சம்பந்தி எப்படி பகலை இரவாக்கினாரோ அதுபோல இவரும் கொடுத்த காலையில பத்தரை மணி இது எடுத்துட்டு போய் ரொம்ப விரைவா ஒரு மணி நேரத்துக்குள்ள வேலை இருக்குது பதினோரு மணி பன்னெண்டு மணி தான் இருக்காங்க பாத்தா மணி அந்த மூணு மூன்றே ஆச்சு ஆகவே இவர் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக ஆக்கினார் இவர் பட்பகலை எந்த திகிரியும் இல்லாமல் இரவாக்குறார் நாங்க உருவமா கேளு அவர் திகிரி உண்டு இரவாக்கினார் சந்தி இவர் எந்த புறத்தொருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அக துருப்பு அஞ்சுல இருக்கு அதனால இவர் அருள் திருக்குறள் போகுது சக்கரங்கிறவெல்லாம் வரைச்சு மறைக்கல மனதில் நினைச்சாராட்டு என்ன ஆச்சு பன்னிரண்டு ஒன்னு ரெண்டு மூணு மூன்று மூணு ஐம்பது ஆகி போச்சு சிவஜி மூணு ஐம்பது அதுல மழை வேற பெய்யாது மணிவாசகர் அங்கே இருந்து வந்த அந்த மழை என்ன மழை தெரியுமான்னு இது கார்த்தி மகளை இல்லப்பா இது வந்து கோட காலத்து மலைன்னார் அவன் அருளே என்ன பொழியாய் மழையேலோரம்பா இது அவனுடைய அருள்மலைடா நீ நினைக்கிற கோட காலத்து இது அருள்மலைப்பா இந்த அடியவரை கரையத்திர பாத்தீங்களா திருவாசனம் அவன் அருளே என்ன பொழியாய் மழையே ஓரின்பாவா ஏன்னா மாதம் மூன்று கேட்டு நடவு கரான் அன்னைக்குதான் நட்டான்னு வச்சுங்க பழா பொண்ணி மாதம் வந்துருதே அவன அருளே என்ன பொழியாயின்னு சொல்லிட்டா வம்பே இல்லை சிவசிவ சிவசிவா மூன்று மணின்னு கேட்டா என்னதோ இங்கு அதிகாரம் மூணு குரு நாலு குருன்னு அவனருளே என்ன பொழியாய் மழையே ரோர் எம்பாவாய் பார்த்தீங்களா எப்படிலாம் பாருங்க எனவே துறை மிகப்பொழிக்கு பிரித்தொழிக்கிசை மயங்க வெளி அடைந்த சிறுமுகலின் குழாமடிந்து மிசி தொறி புனலாரி மழையும் சாதாரண மழையில சும்மா இருட்டிட்டு அப்படியே கொட்டுதுல வானமே கீழே கொட்ட மாதிரி புனல் தாரி விழி துறையா வகைமிடைய அறிவும் மறந்து அருந்தவர் பால் இறைவன் அணிந்தழிந்து இனி யான் செய்ய அது பாருங்க கிடையாதுன்னு சொன்னது நாலம்பதுன்னு சொன்னுமா இப்ப மூணம்பது மூணு ஐம்பதுன்னா நாலே கால நாலு நாலே முக்கிய அஞ்சு வரை ஆயிடுச்சு அப்படி இடமா போ கிடையா அப்படியே கிடாரம் போக போக மனசு ஏன்னா சூரியன் அப்படி இறங்க இறங்க சொன்னாங்களே சுவாமி எப்பா இது இந்த உடம்பு ரொம்ப குளிர் நீங்க அப்படி நான் குடிச்ச நேரத்துல தரலன்னா இந்த உடம்புக்கு இடைச்சீரான்னு ஒரு ஒரு ஒரு படிப்பு சொல்லித்தான் செய்வேன் சுவாமி அப்படியானா நாளை காலையில வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கப்படாதே இப்ப நாலம்பது ஆயிடுது ஒரு தொழிலாளி அவங்க கொடுத்த நேரத்துல திரும்ப கொண்டு கொடுக்கிறதுக்கு இவ்வளவு நாணயமாக இருந்ததாக கேள்வி காதலியாவது கேள்வி இப்படி ஒரு நாணயமா இருந்ததாக கேள்வி சிவஜீவ இதுக்கு மேல கூடாது இப்ப யாக என் செய்கிறேன் என என காவாலி திருத்தார் கொஞ்சம் இருக்கு அஞ்சு பத்து அஞ்சு இருபது போல் கங்குல் வர இரவே வந்துட்டு மெய் குடியும் விழுத்தவர் பால் ஆயம் குற்றேவள் அடிந்தவாயன காலையில எப்ப என்ன சொன்ன சொல்ல சரியா மூணு மணி உடனே இது மழை பொழிந்தது மற்ற காரணம் பெரியதல்ல சொன்னதுதான் நாம தானே தப்போம் எனவே வெழுந்த மழை ஒழியாது மெய்த்தவர் சொல்விய சொல்லியல்லை கடிந்த முன்பு ஒழித்து மனைக்கு ஆற்று மனைக்காற்று ஏற்ப இந்தியிலே பண்ணிட்டு என்ன பண்ண இங்க தோச்சுட்டு இருந்த உடனே பட்டினம் இரண்டு மூணு துணியை தோச்சுட்டேன்